அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் காண்கிறேன் எனக்கு நான் விரும்புவதையே உமக்கும் நான் விரும்புகிறேன் இரண்டு பேர்களுக்கு நீர் தலைவராக இருக்க அநாதையின் சொத்துக்கு பொறுப்பாளராகவும் நீர் ஆகிவிட வேண்டாம் என என்னிடம் நபிசல்லாகவும் அழகில் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒன்று எட்டு இரண்டு